வீரராஜெல்வம் போல் செருகவே என் புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் திரு உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷாலிபதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களே திருமதி அலமேலு புரஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் முப்பத்து நான்கு அபினவ புவனோத்யா யாமின்யா கன்யேவ அமிருத கரகல ஆவர்ஜித்தேன அமிருதேன அர்காலோக கிரியாப்வோ முதம் உதய சிரஸ் சக்கரவால ஆலவாலா உத்தியன்ன பால பிரவால பிரதிம ருச்சிரக பாதப்போகா இந்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான கற்பனை செய்கிறார் கவி என்ன அப்படின்னா இரவு என்ற கன்னிகை என்ன யோசனை பண்ணானா இந்த உலகமாகிய நந்தவனும் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு இதுல பகல் என்ற விதையை விதைப்போம் ராத்திரி ஒரே இருட்டாருக்கு சூரியன் என்ற மரம் முளைக்கிட்டுமே என்று இரவாகிற கன்னி பகல் என்ற விதையை விதைத்து நிலவின் ஒளியாகிய தண்ணீரை வார்த்து இரவெல்லாம் பயிர் செய்தாளாம் மறுநாள் காலையிலே பார்த்தா உதயகிரியின் சிகரங்களை பிளந்து கொண்டு சூரிய நாகர மரம் முளைத்து அந்த இளம் தளிர்களாகிய ஒளிக் கதிர்கள் இந்த பூமியெங்கும் பரவுகிறது அந்த கதிர்கள் உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்ற இதுல ஒரு கால தத்துவத்தை சொல்றார் இரவுதான் பகலுக்கு காரணம் பகல்தான் இரவுக்கு காரணம் பகல் பொழுது நகர்வதனால்தான் இரவு தேடி வருகிறது இரவு பொழுது நகர்வதனால்தான் பகல் பொழுது தேடி வருகிறது அது என்ன இரவாகிய கண்ணி பகலாகிய வித்தை விதைத்துனா அது என்ன அர்த்தம் பார்க்கறதுக்கு ஒரு இலக்கிய பூர்வமான ரசமான அனுபவமா இருக்குதுங்கிறது உண்மைதான் அதுல ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு வினாடியும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது காலத்தில ராத்திரியும் சரி பகலும் சரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால ஏழு மணியா இருந்தது அஞ்சாயிடுச்சு இப்படி இரவு பொழுது நகர்வதனால்தான் பகல் நெருங்கி வருகிறது இரவு நகராமல் இருந்தால் பகல் எப்படி வரும் பகல் நகராமல் இருந்தால் இரவு எப்படி வரும் பகல் நகர்வதனாலே இரவும் இரவு நகர்வதனாலே பகலும் உண்டாகின்றது காலத்தின் சுழற்சி யார் தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் யார் விழித்தாலும் விழிக்காவிட்டாலும் காலம் மட்டும் நிற்பதில்லை ரொம்ப அதிவேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது அதனாலதான் சூரியன் ரதத்திலே போகிறான் என்று சொன்னார்கள் அதான் ஒரு நாள் கழிந்து விட்டால் அது மறுபடியும் வருவதில்லை காலத்தை வீணாக்காதே என்று மாணவர்களுக்கு சொல்லும் போது இனி அடுத்த ஆண்டு ஜனவரி பனிரெண்டு வரலாமே இந்த ஜனவரி பனிரெண்டு இனி வராது வச்சே அதனாலே காலத்தை விரையம் பண்ணாதீர்கள் இங்கே சம்சத்தம் என்றால் இடைவிடாது எப்பொழுதும் ஆல்வேஸ் சித்த சித்த என்றால் நனைத்தல் தண்ணீரால் நனைத்தல் என்ன தண்ணீரால் நினைத்தல் அப்படின்னா சந்திரனிலிருந்து உருவாகக்கூடிய பனித்தண்ணீர் சந்திரனுடைய குளிர்ச்சியினாலே இந்த கால இடைவெளியில இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றானது அப்படியே பனி நீராக மாறுகிறது நீங்க நில வெளிச்சத்துல பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் வெளியே கட்டில படுத்துருங்க உங்க மேல ஒரு மெல்லிய வேஷ்டியை போர்த்தி படுத்துருங்க அந்த வேட்டியை தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு வாலியில் நினைச்செடுத்த மாதிரி இருக்கும் அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது சந்திரனமிருந்து வருகிறது ஆனால் பகல்ல வெயில் அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தண்ணீர் கொட்டுறது இல்லை மூலாத் என்றால் மூலம்னா வேறு அதாவது இந்த உலகமாகிய நந்தவனத்திலே வேரிலே இவள் இரவு கன்னியை நீர் பார்க்கிறாள் இங்க யாமினி அப்படின்னு சொன்ன இரவு இரவு கன்னி யாமின்யா கன்னியா இரவு கன்னி யாமினி என்றால் இரவு பொழுது அபினவ புவன உத்தியான கௌத்துகலின்யா அபிநவன புத்தம் புதிய புவன என்றால் உலகமாகிய உத்தியானம் என்றால் நந்தவனம் தோட்டம் அதை பார்த்து அல்லது பார்க்க பிரியப்பட்டு பிரியா மகிழ்ச்சியினாலே உற்சாகத்தினாலே விருப்பத்தினாலேயா இரவு கன்னி போல் அமிர்தன் குறைக்கும் சந்திரனுடைய கர கலச ஆவர சந்திரனுடைய கைகளாகிய நில ஒளி கதிர்கள் அந்த கலசத்தை அதிலிருந்து நீரை ஆவர்ஜித்த வார்த்து ஆவர்ஜித்தேன அமிர்தேன அந்த நீரை வார்த்ததனாலே அர்காலோக இந்த சூரியலோகம் சூரிய மண்டலமானது கிரியாத்துவோ முதம் என்றால் செய்யட்டும் உங்களுக்கு நன்மையை நிறுத்தம் அது கடைசியில ஒட்டிக்குவோம் உதய சிரஸ் சக்கரவால உதய சிரம் என்றால் ஒரு சூரியன் ஒரு மலையிலிருந்து உதயகிரியிலிருந்து உற்பத்தியாவதாக நம்புகிறார்கள் அந்த உதயகிரியினுடைய சிகரங்கள் சக்கரவாலம்னா மண்டலம் ஆலவாள ஆலவாலம் என்றால் பாத்தி அதாவது இந்த உதயகிரி பக்கத்துல நிலவுளி என்ற தண்ணீரை பாய்ச்சி இரவென்ற கண்ணி பாத்தி பாத்தியா கட்டிருக்கிறாராம் அந்த தண்ணீர் வளர்த்தனாலே உஜ்ஜன் என்றால் மேலே கிளம்ப பால பிரவாள இளம் தளிர்கள் போன்ற ருச்சியர் கதிர்கள் அகக அக என்றால் பகல் பாதப்பான மரம் பகல் என்ற மரம் அதாவது உச்சியிலே தொடக்கத்திலே பிரரோக ஸ்ப்ரவுங் இலைகள் தளிர்க்கின்றன அந்த கதிர்கள் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் அந்த இளம்பையில் கதிர்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இதுதான் ஒரு ஸ்தூலமா சொல்லக்கூடிய அர்த்தம் இனி நிதானமா பார்க்கலாம் சம்சக்தம் சம்சக்தம்னா இடைவிடாது ராத்திரி பூரா இந்த இரவு என்ற கன்னி நீர் வார்த்திருக்கிறாள் சந்திர ஒளி என்ற நீரை வார்த்து வார்த்து வார்த்து பகல் என்ற விதை முளைக்காதா முளைக்காதா முளைக்காதா என்று சிந்தித்து காலையிலே பகல் என்ற மரம் சூரியன் என்ற வடிவிலே முளைக்கிறது ராத்திரி நான் ஸ்டாப்பாக அந்த நில என்ற தண்ணீரை பாய்ச்சிக் சில மரங்களுக்கு சதா நீர் நிற்கணும் வாழைமரம் அப்படி வாழைமரத்தில் வாழைமரம் வெத்தலக்குடி இதுலலாம் வந்து தண்ணீர் எப்போவுமே இருக்கணும் அப்போ அது செழிப்பா சில மரங்களுக்கு தண்ணீரே ஊத்த வேண்டாம் பனை மரத்துக்கு தண்ணீர் வேண்டியதே அவசியம் இல்லை அது வந்து டிரை பிளான்ட்ல ஒண்ணு பாலைவரத்துல தண்ணீரே இல்லாத இடங்களில் சில கள்ளி போன்ற செடிகள் முளைக்கும் ஆனா இங்கே பகல் என்ற ஆதவ மரமானது முளைப்பதற்கு இரவு முழுக்க பனி என்ற நீரை வார்க்கிறாள் சம்சத்தம் எதையுமே இடைவிடாம செய்தாதான் பலன் உண்டு குட்டப்பன் ஒருத்தர் இருந்தார் மலையாளத்துல கேரளாவில் அவருக்கு நாராயண பட்டத்திரி மேல ஒரு மரியாதை நாராயண பட்டத்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாம நாராயணம் படிச்சோம் இல்லையா ஒரு வருஷம் அந்த நாராயணத்தை எழுதினவர் நாராயண பட்டத்திரி அந்த நாராயண பட்டத்திரி பெருமாளுடைய விசேஷமான அருள் பெற்றவர் தன்னுடைய வாத நோயை குருவாயூரப்பனை நோக்கி நாராயணயம் எழுதியதனாலே நீங்க பெற்றவர் ஒரு டாக்டர்ட்டையும் போகல ஒரு மருந்தும் தேக்கல இந்த நாராயண பட்டத்திரையிட தான் சிஷனா போய் சேர்ந்தோம்னு குட்டப்பன் போய் சேர்ந்தார் இந்த குட்டப்பனுக்கு எழுதப்படிக்க தெரியாது பிராமண பையன் அவர் சொல்லிட்டாரு மாதிரி மக்கப்பயில வச்சுக்கிட்டு நான் சிஷனா வச்சு மாரடிக்க முடியாதப்பா நீ ரொம்ப பிரியப்படுறதுனால இங்க நம்ம வீட்டிலேயே சமையல் வேலையை பாத்துக்கிட்டு அப்படின்ட்டு சரி இந்த மட்டுக்கு சரின்னு சொன்னாரி குட்டப்பன் ஒத்துக்கிட்டார் குட்டப்பன் வாலிபர் இவர் வந்து டெய்லி கோவிலுக்கு கிளம்புற போது நானும் கூட வரட்டுமா அப்படிம்பான் குட்டப்பன் இது வேற இப்படியே நான் அதிக பரிசீதனை பண்ணிக்கிட்டு வேலை வெட்டி பாட்டி விடுவேன் உன் வேலை இருந்து சமைக்க வேண்டியது கூட்ட வேண்டியது பூக்கு வேண்டியது நான் சொல்ற வேலையை செய்ய வேண்டியது கோவிலுக்கு வர்றது வர்றது நான் தான் உன் குரு சிஷியெல்லாம் அதிக பிரச்சனை தனி கப்பு முடிக்கிட்ட இப்படியே சில நாட்கள் சென்றன ஒரு நாள் குட்டப்பன் இந்த நாராயண பட்டத்திலே பார்த்து சுவாமி போதும் உட்கார்ற போதும் குருவாயிரப்பா குருவாயிரப்பான்னு உட்காருங்க எந்திரிக்கிறீங்க தலையில ஏதாவது நிலப்படி இடிச்சுட்டா கூட குருவாயூரப்பான்றிங்களே இது யாரு அந்த குருவாயூரப்பாட்ட இவருக்கு இவரை பார்த்தாலே எரிச்சல் வருது ஏதோ நச்சரிச்சானன்னு சேர்த்துக்கிட்டாங்க பெரிய மேதம் மாதிரி குருவாயூரப்பன் யாருன்னு வேற கேள்வி பார்த்து முறைச்சிட்டு பேசாம இருந்துட்டார் அடுத்தாப்புல நிலப்படி இடிச்சு அப்பனே குருவாயூரப்பான் உங்க அப்பா பேரு குருவாயூரப்பாவா குருவாயூரப்பா யாரும் சொல்லப்படாதா அப்படின்னா இவருக்கு இடிச்ச வழி வேற குருவாயூரப்பா அது எரும மாடு போ அப்படின்ட்டு உடனே குட்டப்பனுக்கு அவர் கோபத்தில் சொன்னதாக தெரியவில்லை சரி குருவாயூரப்பன் எருமை வடிவா இருக்கிறான் போல் இருக்குன்ட்டு அன்று முதல் எங்க எரும மாடை பார்த்தாலும் அப்படியே குருவாயூரப்பான்னு குட்டப்பன் விழுந்து வணங்குறது அது சேத்துல பார்த்தாலும் சரி சகதியில பார்த்தாலும் சரி வயக்காட்டில் பார்த்தாலும் சரி எங்க எருமை ஏற்கின்றாலும் அப்பனே குருவாயூரப்பா அப்படின்னே குருவாயூரப்பான் வணங்குவார் இதை சம்சக்தம் இடைவிடாது செய்து கொண்டிருந்தார் இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரிக்கு சொல்றேன் எருமையை கண்ட விடத்திலே அவர் விலங்கி பார்க்கவில்லை எம்பெருமானையே பார்த்தார் அந்த பக்தி அப்படி இருந்தது அறிவு இல்லை படிப்பு இல்லை பக்தி இருந்தது இப்போ இந்த குட்டப்பனுடைய பக்தியை நாராயண பட்டத்தில் உணர வேண்டும் என்று குருவாயூரப்பன் நினைத்தான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இவர் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ஆயி போச்சு குருவாயூரப்பனுக்கு மார்கழி மாசம் உற்சவம் அந்த உற்சவத்துக்கு நானும் வர்றேன்னு சின்ன பிள்ளை மாதிரி இடம் பயந்து பயந்து கேட்டார் ஒரு வருஷமா உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு நாள் உங்க கூட நான் வரக்கூடாதா அப்படின்னு அங்க குருவாயூரப்பன் சன்னதிக்கு வந்து நீ என்னடா பண்ண போறேன்னு எனக்கு அந்த தரிசன பாக்கியம் ஒரே ஒரு தடவை கொடுங்கோ அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் கேட்க மாட்டேன் சரி வந்து தொலைன்னு இவருக்கு பின்னால போனார் குருவாயூரப்பன் கோயிலுக்குள்ள பட்டத்திரி நுழைஞ்ச உடனே சன்னதியை பார்த்து அப்பா குருவாயூரப்பா அப்படின்னு கும்பிடு போட்டார் உடனே இவர் குட்டப்பனும் அப்பா குருவாயூரப்பான்னு கும்பிடு போட்டார் அந்த நேரம் உற்சவமூர்த்திய எழுப்பி கர்ப்பகிரகத்துக்கு வெளியே கொண்டு வருகிறார்கள் திருவிதி புறப்பாடுக்காக அது வாசல தாண்ட மாட்டேங்குது என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்கு என்னது என்னது ஒன்னும் தெரியலையே உற்சவமூர்த்தி சின்னமூர்த்தி குருவாயூர் மூலமூர்த்தியே சிரிசுதான் உற்சவமூர்த்தி இன்னும் சிறுசு உற்சவமூர்த்தியை போல அஞ்சு மடங்கு அகலமா இருக்குது வாசப்படி வெளியே போக மாட்டேங்குது என்னது குட்டப்பன் கத்தனாராம் அந்த எரும மாட்டுடைய வலது கொம்பு இடிக்குதுங்க இவர் நாராயண படத்திரும் ஓங்கி விட்டார் பாய் மூடிக்கிட்டு அப்படின்னு நாளைக்கு யாராவது என்ன கேட்டா என்ன சொல்றது நானு பைக்க காரணம் கூப்பிட்டு கோவில் சன்னதியில வந்து குருவாயிருப்பான எரும மாடுன்றான் இவன் பார்த்தானா அப்படின்னு ஒரு கண்ணுத்துல ஓங்கி அற வாங்கிக்கிட்டு சாமியை கொஞ்சம் அங்க பார்த்துட்டு பேசுங்க சாமி என் கண்ணுக்கு பட்டதான் சொல்றேன் அப்படின்னு இவர் திரும்பி பார்த்தா அங்க விருவாயிரப்பன் எருமை படிவாகவே காட்சி தருகிறேன் தலை இம்மாம் பெருசு இருக்குது கொம்பு அங்கிருந்து போயிருக்குது அந்த வலது கொம்பு இடிக்குது வெளியே வரமாடையுது அப்பதான் நாராயணப்பட்டு திரிக்கும் ஆகா என்ன பக்தி நான் நாராயணையும் எழுதுனதுனால உலக மகா வித்வான்னு இருக்கிறேன் இவன் எழுதப்படிக்க தெரியாதவன் இவன் குருவாயூரப்பனை நான் அன்னைக்கு கோபமாக சொன்னதுக்காக எருமை வடிவாகவே பாவித்து எவ்வளவு தூரம் பக்தி செலுத்தி இருக்கிறான்னா அவங்க கண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லார் கண்ணுக்குமே அவர் எருமமான காட்சி கொடுக்கிறாருன்னா இவன் எப்பேற்பட்ட பக்தர் தட்டால் இவங்கால விழுந்துட்டார் ஏய் நீ தான்டா குருவாயூரப்பனுடைய பிரத்யக்ஷ வடிவம் அப்படின்னு சொன்னார் அப்ப உண்மையான பக்தி படிப்பறிவில் இல்லை நீங்க எத்தனை பாஷை ப படிச்சிருக்கீங்க இல்ல உள்ளத்தினுடைய தூய்மையிலே அந்த அன்பில் இருக்கிறது அந்த அன்பானது சம்சக்தம் இடைவிடாது என்றென்றும் நிலவ வேண்டும் பக்திங்கிறது ஒரு நாள் காமிச்சுட்டு இன்னொரு நாள் நிறுத்துறதில்லை இது இது போலியோ டிராப்ஸ் குழந்தைக்கு ரெண்டு மூணு தடவை போட்டுட்டா அப்புறம் ஆயிசு போறேன் இனிமேல் போலியோ டிராப்ஸ் போட வேண்டாம் சொல்றது இது நிரந்தரமாக இருக்க வேண்டியது ஆனால் சம்சக்தம் சித்த சித்த என்றால் நினைக்கப்பட்ட அதாவது பணியானது என்றென்றும் இடைவிடாது எப்பொழுதும் நினைக்கிறது பூமியாகிய நந்தவனத்தை இந்த கண்டகி நதினு ஒரு நதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சால கிராமக்கல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த நேபாள பக்கத்தில் இருக்கு இந்த கண்டகி நதியை பத்தி ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் சால கிராமக்கல்ல எப்படி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் சால கிராம மலை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறேன் ஆனா இதை பற்றி ஒரு வித்தியாசமான கதை நேபாளத்திலே நிலவுகிறது நேபாளத்தில் கண்டகி நதியை எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்ன நேபாளத்திலே கண்டகி என்று ஒரு கணிகை இருந்தாள் வேசி அவள் குலத்தொழில் வேசி தொழில் அந்த காலத்தில் கணிகை குலம்னு ஒரு குலம் இருந்தது ஒரு கணிகைக்கு மகளாக பிறந்திருந்தாள் ஆனா அவளுக்கு பெருமாள் மேல அபாரமான பக்தி அதனால அவ என்ன பண்ணினானா ஒவ்வொரு நாள் இரவிலும் அவளுக்கு யாராவது ஒரு ஆம்பளை கிராக்கியா வந்தான்னா அவனை அன்று ஒரு இரவு தன் கணவனாக எண்ணி அதை பெருமாள் சுரூபமாக எண்ணி பொழுது விடிகிற வரைக்கும் சகல பணிவிடைகளும் பண்ணி மறுநாள் அனுப்பி மற்ற கணிகைகள் காசு வந்தா போதும் நினைப்பாங்க உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் பெருமாளே ஒரு கிராக்கியா வந்தார் ஒரு நல்ல இளைஞனாக அழகனாக பகல்ல வந்து ஒரு அவளுடைய ரேட்டு ஆயிரம் பொன் ஐயாயிரம் பொன் உள்ள ஒரு பையை அவளிடம் கொடுத்து விட்டு இப்பவே சரி எட்டு மணிக்கு வருவேன் எட்டு மணிக்கு அந்த இளைஞன் வந்தான் அவனை அழைத்து கொண்டு போய் அறைக்குள்ளே ஊஞ்சலிலே அமர்த்தினாள் அவன் மேல் துண்டை விளக்கினான் பார்த்தா உடம்பு பூரா குஷ்டரோ அப்படியே அழுகி ஊத்துது அப்போ இவ என்ன சொன்ன அதை பற்றி பரவாயில்ல நான் ஒத்துக்கொண்டேன் இன்று இரவு நீங்கள்தான் எனக்கு மனவாளர் நான் தான் உங்களுக்கு பத்தினி என்று கொஞ்சம் கூட அறுவறுப்படையாமல் அவனை வாசனை திரவியங்களால் குளிப்பாட்டி சகல சுசூசைகளும் பண்ணி உடல் சுகம் அனைத்தையும் குறைவில்லாமல் வழங்கி அவனை எப்படியெல்லாம் குஷிப்படுத்த முடியுமோ குஷிப்படுத்தி படுக்க வைத்து உறங்க வைத்தாள் விடியற்கால அஞ்சரை மணி ஆனவுடனே தட்டி எழுப்பினாள் நீங்க வீடு போக வேண்டிய நேரம் வந்திருத்து நீங்க எழுந்திருங்க கட்டி எழுப்பினால் அவன் எழுந்திருக்கவில்லை அவன் இறந்து கிடந்தான் உடனே வீட்டுல சொன்னாங்க அஜய்யோ அய்யோ இதா இது வீட்டுல கிராக்கிசத்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து சரி காதுங் காதும் வச்ச மாறி நம்ம சுடுகாட்ல போய் கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட கட்டி சுடுகாட்ல கொளுத்து போற சமயத்துல இவன் சொன்னா அவன் என் கணவன் என் கணவன் ஆ இருந்த நேரத்திலே இறந்தான் பகல் பொழுதலே சாகல இரவு பொழுதுலே அவனுக்கு நான் மனைவியா இருந்த போது இறந்திருக்கிறான் எனவே நான் உடன்கட்டை ஏறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இவளும் போய் உடன்கட்டை ஏறினான் இப்போ அந்த பயர் அந்த இத சிதையை மூட்டுகிற சமயத்திலே இவள் பிடிவாதமா கட்டி பிடிச்சிட்டு நகரமாட்டேன்றமும் இந்த நாடகமும் தெரியாத அந்த சுடுகாட்டு ஊழியன் வெட்டியான் அவன் பாட்டு வச்சுட்டான் தான் எரியுது அந்த நேரத்துல அம்மாக்காரர் இவரு பிடிச்சு எடுக்கிறா ஏன்னா இவளவு வச்சு நிறைய பண்ண வேண்டியிருக்க அந்த நேரத்துல அந்த பிணம் எழுந்து உக்கா இருந்தது அந்த உடம்புல குஷ்டரோகம் இல்லை எல்லாரும் அது செய்து போனார்கள் மறுச்சணம் அந்த இளைஞன் கையிலே சங்கு சக்கரம் ஏந்திய விஷ்ணுவாக காட்சி அளித்தார் உடனே அவள் வந்து நெடுஞ்சாங்க விழுந்து எம்பெருமானே உன்னை யார் யார் வடிவாகவோ ஒவ்வொரு இரவும் பார்த்தேன் இன்றுதான் உன் வடிவிலே நான் உன்னை பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும் இப்படி பல அணிந்த இந்த பாவகாலம் ஒழிகட்டும் இனி உன்னுடனே என்றென்றும் இருக்க வேண்டிய வரம் ஒன்றுதான் ஒரு கிணம் கூட உன்னை விட்டு நான் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம பெருமாள் சொன்ன நான் இங்கே சால கிராம மலையாக இடம்பெறுவேன் என் அருகேல நீ கண்டகி நதியாக என்றென்றும் ஓடுவாயாக என்று வரம் கொடுத்ததாகவும் அந்த கண்டகி என்ற வேசி நதியாக மாறி எம்பெருமானுக்கு சதா சர்வகாலமும் அந்த மலை அருகே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாள் என்றும் நேபாள நாட்டிலே புராணக்கதை சொல்கிறது அங்கு கண்டகி நதியை விஷ்ணு சுவரூபமாக பாவிக்கிறார்கள் இப்போ இதுல வந்து பாதி உண்மை பாதி அவங்க நாட்டுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி வருது எப்படியோ அங்கு விஷ்ணு பார்க்கிறார்கள் கண்டகி நதி ஒரு தெய்வமாக வணக்கத்துக்குரியவராக பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு உண்மை அது போல என்றால் சாலகிராம மலையை அந்த நதி கண்டகி நதி நினைப்பது போலே சம்சப்தம் சித்தம் என்றென்றும் நினைத்து மூலாத்து மூலம்னா வேர் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னா உச்சி ஏறில பிரயோஜனம் இல்லை குருத்துல ஊத்தி பிரயோஜனம் இல்லை வேர்ல ஊத்தணும் அதுபோல இந்த பூமியினுடைய வேர் இந்த பூமியை நந்தவனமாக வைத்துக் கொண்டால் அந்த உத்தியாவனத்திலே இருக்கக்கூடிய செடி கொடி மரங்களுக்கு வேரிலே பணி வந்து புத்தம் புது இந்த உலகமாகியம் நந்தவனம் தோட்டம் கௌத்துகலின்யா அதை பார்க்கும் மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே யார் செயல்படுறான யாமின்யா கன்யா யாமினா இரவு கன்னினா கண்ணி கன்னி யாமினி கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த காலத்துல ஒரு பிரபலமான நாட்டிய பரதநாட்டிய பெண்மணி இறந்தார் யாமினின்னு பேர் வைக்கிறது உண்டு காமினி யாமினி இந்த இரவு கன்னியினாலே கன்னியை போல அமிர்தகர கலச இந்த சந்திர ஒளியை என்ன சொல்ற அமிர்தம் என்றால் இங்கே சந்திரன் சொல்லும் கரகலசம் என்றால் அந்த சந்திர ஒளியாகிய அந்த கலச நீரை ஆவர்ஜி அமிர்தேன ஆவர்ஜி ஊற்றுதல் சாய்த்தல் அப்படி சாய்க்கிற அந்த ஒரு கைங்கரியத்தினாலே அமிர்தேன அந்த நீரினாலே அதை ஏன் அமிர்தம்னு சொல்றாங்க அப்படின்னா சந்திரனுடைய ஒளியும் தண்ணீரும் சேர்ந்தால்தான் பகல் பொழுதிலே சூரியனிடமிருந்து வாங்கின கதிர்களை தாவரங்கள் மூலிகைகளாக மாற்றும் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக ஒவ்வொரு இலையும் பச்சையத்தை குளோரோஃபில் அடையுதோ அது இந்த தாவரத்தினுடைய மருந்துத்தன்மை இரவிலே சந்திரனால் பூர்த்தியாகிறது இப்போது நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஒரு இலையினுடைய நடுப்பகுதியை மேலையும் கிளியும் ஒரு அட்டை வச்சு கிளிக் பண்ணி அதை அந்த செடியை வெயில வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா சூரிய ஒளி பட்ட இடத்துல அந்த இலை பச்சையா இருக்கும் சூரிய ஒளி படாத அந்த அட்டையினால மூடப்பட்ட இடம் பசுமை இல்லாமல் இருக்கும் இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் சூரிய ஒளியினாலே பச்சையம் என்ற குளோரோபில்லை அது தயாரிக்கிறது இந்த ஆடு மாடுகள் இதை விரும்பி சாப்பிட்ற காரணமே அந்த பச்சையத்துக்காக தான் இப்படி பகலிலே சூரிய ஒளியினாலே பெற்ற அந்த பச்சையத்தை இரவிலே சந்திர ஒழியினாலே விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல முனிவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த இரவு நிலவொழியினாலே அது மருத்துவ குணத்தை அடைகிறது அதனாலதான் சந்திரனுக்கு ஓஷதி ராஜான பேர் மூலிகைகளின் தந்தை மூலிகைகளின் அரசன் பௌர்ணமி எல்லா தாவரங்களும் எல்லா மூலிகைகளும் மருத்துவ குணம் நிரம்பியதாக இருக்கும் அதனாலதான் இந்த சந்திரனுடைய கதிர்களை அமிர்தம் அப்படிங்கிற அமிர்தம் என்பது எப்படி தேவர்களுக்கு சாகாத வாழ்வை கொடுத்ததோ அதுபோல இந்த மூலிகைகளுக்கு மூலிகைத்தன்மையை கொடுத்து இதை உண்ணும் ஆடு மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் வாழ்வை தருவதாதலே சந்திர மூலிகை அமிர்தம் என்று சொன்னார் அப்போ அமிர்தன அர்க்காலோக அர்காலோக ஆலோகம் என்றால் சாதாரணமா காட்சி பார்த்தல் அதாவது சூரியன் அப்படி முளைச்சு வர்றதை பார்க்கிறான் அர்க்க சூரியனுடைய காட்சி அங்கே ஏற்படுது அந்த சூரியன் எப்படி இருக்கிறான சூரியன் முளைக்கிறது என்று சொல்லும்படியாக அது ஒரு மரம் போல இருக்கிறது அது ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கிறது ஏன்னா நீங்கள் இந்த பூமியில் எவ்வளவு பள்ளத்தில் இருந்தாலும் எவ்வளவு மேட்டில் இருந்தாலும் அத்தனை பேர் கண்ணுக்கும் காட்சி அளிக்கக்கூடியதாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே சூரியன் உதிக்கிறான் ஏன்னா பூமியினுடைய அந்த ஒரைசான் என்று சொல்லப்பட்ட அந்த வட்ட வளைவு சரிவிலே அங்கிருந்து அவன் எழும்புகிறான் அப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் தேர்ட்டி சிக்ஸ்த் இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் சூரியனை பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் எளிதிலே காட்சி அளிக்கக்கூடிய வகையிலே அவன் உதிக்கிறான் அதனால வந்து கோவிலில் விக்கிரகங்களை சில இடங்களில் பெருசாக வைக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கல்பட்டுங்கிற ஊர்ல சனீஸ்வரனுக்கு ஒரு கோவில் வச்சிருக்கிறாங்க அந்த கோவில் என்னடா விசேஷம்னா சனீஸ்வரனுடைய உயரம் இருபத்தோரு அடி சாதாரணமா ஆஞ்சநேயருக்கு மற்ற பெருமாளுக்கு தான் விஸ்வரூபமாக வைப்பாங்க நவகிரகங்களில் சுத்தும் கூட ஜோஷிகள் என்ன சொல்லுவாங்க சனீஸ்வரனை முழுக்க பார்க்காதீங்க சனியுடைய காலை மட்டும் பார்த்துட்டு ஒடியாந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாட்டுக்கு சனீஸ்வரைய அருள் பார்வை என் மேல படட்டும் என் பார்வை அவன் மேல படட்டும் ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண்டு பாத்தீங்கன்னா அவனுடைய தாக்கம் பயங்கரமாயிடும் அதனால சில பேரு நவகிரகர்களை சுத்துற போது சனீஸ்வரன் வரும்போது கையால் மூடிக்கு வாங்க லேசா காலம் மட்டும் பார்த்துட்டு வந்துருவான் எங்க அவன் பார்வன் நம்ம மேல பட்டுற போதோ அப்படின்ட்டு ஆனா இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதன் முதலாக அடி உயரம் சனீஸ்வரர் விழுப்புரம் கல்பட்டுல கட்டியிருக்கிறார்கள் எதுக்கு அவளை பெருசா கட்டினாங்கன்னா சனி தோஷம் நீங்கிறதுக்கு சனிக்கிட்ட போய் கால விழுந்துரு அப்படின்னு சொல்லி சில ஜோசியர்கள் சொல்கிறார்கள் இது காம்பரமைஸ் டெக்னிக் அதனால அவங்க எல்லாம் சனி பக்தர்கள் அந்த சனி பக்தர்கள் சொல்லும் போது யாரையும் சனியனே வைய கூடாது இப்ப நீங்க வையலாம் நான் வையலாம் ஆனா சனிக்கு நீங்க பக்தர்களா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதவன் வையறதுக்கு சனியனேன்னு சொல்லாதீங்க இப்போ ஒரு மனுஷனை நான் வந்து கழுதையேன்னு வஞ்சா அவனுக்கு கோபம் வருதோ இல்லையோ கழுதிக்கு கோபம் வரும் ஏன்னா அந்த கழுதை என்ன நினைக்கும் உனக்கு பிடிக்காத மனுஷனை ஏசுறதுக்கு என் பேர் தான் கிடைச்சதா உனக்கு அப்படின்னு நினைக்கும் இல்லையா அது மாதிரி நீங்க சனிக்கு பக்தரா இருந்தா ஒருத்தனை பிடிக்கல என்ன போட சனியனு சொல்லக்கூடாது அதனால அவங்க எல்லாம் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அற்புகதி சேர்த்து ஈஸ்வரன் போட்டு அப்படிதான் மரியாதையை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு காட்சி தருவதற்கு இருபத்தோரு உயரத்துல இருக்கிறாராம் அதாவது பரவாயில்ல இந்த திருவள்ளூர் பெரிய குப்பத்துல திருவள்ளூர் தெரியும் இல்லையா திருவள்ளூர் பெரிய குப்பத்துல ஸ்ரீதேவிபுரத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரே பச்சைக்கல்லாலே ஒரு பிரம்மாண்டமான சிற்பம் சதுக்கி இருக்கிறார்கள் பச்சை கிடைக்கிறது ரொம்ப அரிது அது வந்து பெங்களூர் அசன் நகரில் இருந்து கொண்டு வந்தாங்களாம் எழுநூறு டன் அந்த கல்லுடைய எடை அதை கொண்டு வந்த ட்ரெய்லர் வந்து நூற்றி இருபது டயர் மாட்டியிருந்தது அறுநூத்தி பத்து தூரத்தை கிடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா இருபத்தி நாள் இருபத்தி நாள் பிடிச்சதான் நூற்றி டயர் மாட்டின அந்த ட்ரெயிலரில் அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை செய்யக்கூடிய கோவிலை கல்லை வச்சுக்கிட்டு மெல்ல நத்த மாதிரி ஊந்து வந்திருக்கு ஏன்னா டர்னிங்கில் திரும்ப முடியாது நூற்றி இருபது டிரயர்னா அந்த டிரையர் ட்ரெயினில் எவ்வளவு நீளமாக இருக்கும் அப்போ சந்து பொந்துல திரும்ப முடியாது நீளமான ரோடுகள்ல தான் வர முடியும் அப்படி ரூட்டு முதல்ல தேர்ந்தெடுத்து ட்வெண்ட்டி டேஸ் பிரயாணம் பண்ணி ஒரே பச்சைக்கல்ல இப்ப வந்து முப்பத்தாறு அடி உயரம் இருபது அடி விட்டம் அளவை செய்திருக்கிறார்கள் உலகின் மிக உயர்ந்த ஆஞ்ச அவர் ஒருத்தர் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்ன பிரம்மாண்டமான மிக உயர்ந்த நிலைமையிலே ஒரு தெய்வ விக்கிரகம் இருக்கிற போது பார்க்கிறவர்களுக்கும் தெரியும் பார்க்கிறவன் உள்ளத்திலே பக்தி ஏற்படும் விக்கிரகத்தை சிரிசா சுண்டு மாதிரி செய்தா ஞானிக்கு அது இலக்காரமா தெரியாது நம்ம போல மக்களுக்கு சிறுசா இருக்கிறத பார்த்தா எலக்காரமா தெரியும் எப்பவுமே உயரமா இருக்கிறவனை பார்த்தா பயப்படுறான் குள்ளமா இருக்கிறவனை பார்த்தா இலக்காரமா நினைக்கிறான் இவன் ஈஷை தட்டி அப்படின்னு நினைக்கிறான் ஆனா பெருசாக இருக்கிற விக்கிரகங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மனிதனுடைய மனசுல ஒரு இயல்பா ஒரு சுவாவம் தோடும் அதான் இங்கே சொல்ல உலகத்திலேயே மிக உயர்ந்த மரமாக அங்கே ஆதவன் முளைக்கிறான் அர்க்க அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கிரியாத் வக வகன உங்களுக்கு கிரியாத்தனா செய்யட்டும் முதம் முதம்னா மகிழ்ச்சி நன்மையை சேமத்தை உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யட்டும் அடுத்து உதய சிர சக்கரவாளம் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த உதயகிரி மண்டலத்திலே அந்த உதயகிரி மண்டலம் அப்படிங்கிறது முக்கியமாக கருதப்படுகிறது சூரியன் உதிக்கக்கூடிய உதயகிரி மண்டலம் என்று இவர்கள் சொல்லுவது எதை என்றால் நாம நினைக்கிற மாதிரி பூமியிலே ஏதோ ஒரு மலையில அவன் சூரியன் உதிக்கல நேருமலை எப்படி நவகிரகங்களுக்கும் நடுநாயகமாக இருக்கிறதோ அதுபோல உதயகிரி அஷ்டகிரி என்று கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான இரண்டு இடங்கள் இருக்கின்றன அங்கே சூரியன் வந்து குதிக்கிறான் இழைப்பாருகிறான் என்று சொல்கிறார்கள் அதன் ரகசியம் நமக்கு புரிஞ்சுக்க முடியல விஷயம் என்னன்னு தெரியல என்னன்னா சூரியன் மாதத்துக்கு ஒரு பெயரோடு மாதத்துக்கு ஒரு வடிவோடு இருக்கிறான் கசியபருக்கும் அதித்தி தேவிக்கும் பிறந்தார்கள் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரும் ஆதித்யர்கள் அழைக்கப்படுவார்கள் இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவராக ஆள் மாறி ஆள் மாறி அந்த ரதத்திலே உட்காருகிறார்கள் அனைவருமே அந்த சூரியனுடைய அம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த சூரிய நாராயணனுடைய பிரதிநிதியாகத்தான் செயல்படுகிறார்கள் அதுல தொஷ்டான்னு இருந்தார் இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் ஒருத்தர் பேர் தொஷ்டா இந்த தொஷ்டாவுடைய மகன் விஸ்வரூபனை இந்திரன் கொண்டுட்டான் அதனால இந்த தொஷ்டாவுக்கு இந்திரன் மேல ரொம்ப கோபம் அதனால் அவர் என்ன பண்ணாரா இந்திரனுக்கு ஒரு ஒரு யாகம் செய்கிற போது இந்திரனுக்கு ஆபிர்வாகம் கொடுக்காம இந்திரனை கூப்பிடவும் இல்லாமல் மற்ற தேவர்களை கூப்பிட்டு ஆர்வாகம் கொடுத்து யாகம் பண்ணினார் இந்திரனுக்கு காரணம் புரிஞ்சிருச்சு இருந்தாலும் என்னை அழைக்காமல் எல்லா தேவர்களையும் அழைச்சி இவர் யாகம் பண்ணுறதுனால எனக்கு அவமரியாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து மறைமுகமாக துஷ்டாவை பார்த்து சொன்னாரா நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் கூப்பிட்டா வர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அதான் அர்த்தம் என்னன்னா கூப்டா கூட வரமாட்டான் போல் இருக்கு கோபத்தில் இருக்கான்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க கூப்டா நான் வருவேன்னு ஆனா ஆக்சுவலா கோபத்தில் இருக்கிறது இவர் தான் துஷ்டா தான் கோபத்தில் இருக்கிறார் இந்திரன் கோபத்தில் இல்லை அவர் சொன்ன என் மகனை கொன்ற பாவி என் கண்மணால் நிக்காத ஒழிஞ்சு போடா உனக்கு அபிர்வாகம் கிடையாது அப்படின்னு உடனே அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டா இந்த யாகத்திலே சோமரசம் என்று வைத்திருப்பார்கள் சோமலதா என்ற ஒரு கொடியை பிடிந்து எடுக்கக்கூடிய சோமரசம் அதுதான் யாகத்துக்கு கொடுக்கக்கூடிய அபிர்வாக ஒரு பானம் எடுத்து மடமட் நீ என்ன குடுக்கிறது அப்படின்னு குடிச்சிட்டு கீழே டப்புனு பாத்திரத்தை வச்சான் இவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு இவ்வளவு பலாத்காரம் பண்றாங்கன்னு சொல்லி அவன் குடிச்சிட்டு வச்ச மீதி கொஞ்சம் சோமரசத்தை எடுத்து அக்னியிலே ஆஹ் அக்னியிலே ஊற்றி ஒரு மந்திரத்தை சொன்ன என்ன மந்திர நீ உள்ளே போய் இந்திரனை அழிக்கக்கூடிய இந்திர சத்ருவாக உருவாகுவாயா அப்படின்னு இவனை அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தனை சிருஷ்டி பண்றாரு இந்திர சத்ரு வர்த்தக அப்படின்ன இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேத மந்திரங்களை சொல்லும் போது ஸ்வரம்னு ஒன்னு இருக்கு ஸ்வரம்னா ஒரு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை நீட்டி சொல்றது அழுத்தி சொல்றது இறக்கி சொல்றதுங்கிறத பொறுத்து எம்பசிஸ் வித்தியாசப்படும் அதிகமா அழுத்தம் கொடுத்தா அர்த்தம் வேற ஆயிடும் இந்திர சத்ருவுக்கு அதிகமா அழுத்தம் கொடுத்தா அர்த்தம் வேரமாயிடும் இவர் கோபத்துல சுரத்தை மாத்தி சொல்லவே அது என்ன ஆச்சுன்னா இந்திரனை அழிக்கக்கூடிய பிள்ளை பிறக்காம இந்திரனால் அழிக்கப்படக்கூடிய பிள்ளை பிறந்துருச்சு சுரத்தை மாத்தி சொன்னதுனால இவர் சும்மா இருந்திருந்தாலாவது பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் இப்ப இன்னொரு வெற்றியை தேடி கொடுத்துட்டார் பனிரெண்டு ஆதித்யர்கள் ஒருத்தராகிய தொஷ்டா பணினர் சமாச்சாரம் இப்போ இந்த தொஷ்டா எங்க இருக்கிறார் எங்க படுத்திருப்பார் கேட்டீங்கன்னா என்னால காட்ட முடியாது புராணங்கள்ல சொல்லப்பட்ட சில விஷயங்களை நம்மால் புரிந்து முடியவில்லை உதயகிரி என்று சொல்லுகிறார்கள் அஸ்தகிரி என்று சொல்லுகிறார்கள் இந்த மலையிலதான் சூரியன் உதிக்கிறான் இந்த மலையிலதான் சூரியன் வந்து அஸ்தமிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மலை எங்க இருக்கு இப்ப கிழக்கு உதிக்கிறதுனா இப்ப பாண்டிச்சேரியில இருந்து கிழக்கு நோக்கி பாத்தீங்கன்னா ஒரு மலையும் தெரிய மாட்டேங்குது பினாமியா சாக வேண்டி தான் உதயகிரி என்பது என்ன அஸ்தகிரி என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தெரியல ஆனால் இந்த இடத்துல சொல்ற உதய சிரகா அந்த உதயகிரியினுடைய சிகரங்களாகிய சக்கரபாலம் அந்த மண்டலத்திலே ஆலவாலாத்து ஆலவாலம் என்றால் பாத்தி பாத்தி கட்டுறதுன்னு சொல்றாங்கல்ல ஒரு செடியை பயிர் பண்ணும்போது நாலு பக்கம் மண்ணு வச்சு வரப்பு மாதிரி கட்டி தண்ணியை தேக்கி வைப்பாங்க நெல்லு வயல்லையும் பார்க்கலாம் பெரிய பெரிய பாத்தியா கட்டி இருப்பாங்க அந்த பாத்திக்கு ஆலவாளம்னு சொல்றது அந்த மாதிரி பாத்தி கட்டி வளர்க்கிறார்கள் இப்போ ஜெர்மானிய விஞ்ஞானிகள் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னடான நீங்க நெல் விதைச்சு விளைக்கிறீங்க விவசாயம் பண்றீங்க இல்ல வீட்டில் கத்திரிக்காய் செடி போடுறீங்க வெண்டக்காய் செடி போடுறீங்க ஆனா அன்றாடம் நீங்கள் வளர்க்கும் செடிகளோடு அன்பாக அதை தடைவு கொடுத்து ஏதாவது பேசினால் கண்டுபிடிச்சிருக்கிறான் எப்படி நாய்க்கு அன்பை புரிந்து சக்தி இருக்கிறதோ பூனைக்கு எப்படி அன்பை புரிந்து சக்தி இருக்கிறதோ அதுபோல தாவரங்களுக்கும் மனிதனுடைய அன்பு கோபம் இவற்றை புரிந்து சக்தி இருக்கிறது இதை எப்படி நீங்க நிரூபிப்பீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு கத்திரிக்காய் செடி ரெண்டையும் வந்து ஒரே காலத்துல விதைச்சு ஒரே காலத்துல வளர்த்து உரம் விட்டு வளர்த்துக்கிறாரு செடி கிட்ட டெய்லி அன்பா தடவி கொடுத்து மைடியர் மை டார்லிங் அப்படி இப்படின்லாம் பேசி நல்லா இருக்கையா சோகியம்மா அப்படி குட் மார்னிங் குட் ஆப்டர் குட் ஈவினிங் அதெல்லாம் சொல்லி நான் போயிட்டு வரேன் டாடா சரியோ இப்படி எல்லாம் பேசுறாரு இன்னொரு செடி கிட்ட போய் நாய் பண்ணி பேய் நீ எதுக்கு இந்த வீட்டில இருக்கிற ஒளி ஆத்துறாரு இப்படி தொடர்ந்து நாற்பது நாள்கள் செய்தால் இந்த அன்பாக பேசின செடியில கத்திரிக்காய் பெருசு பெருசா வருது இந்த செடியில கத்திரிக்காய் வருது அல்லது இத பார்க்கிற இந்த மற்ற அறிஞர்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு மனுஷனுடைய கோபதாபத்தை செடிகள் புரிந்து கொள்கின்றனவா அப்படின்னு அதை விட ஒரு இன்ட்ரஸ்டிங் என்னன்னா அவர் இன்னொன்னு சொன்னார் தெரியுமா இப்படி மனிதருடைய அன்பை புரிந்து கொள்வதிலே உலகத்துல உள்ள எல்லா தாவரங்களை விட ரொம்ப லீடிங் எது அப்படின்னா துளசிங்கிறார் துளசிதான் நம்முடைய அன்பை வெகு சீக்கிரம் புரிந்து கொள்ளுகிறது நம்மால் மதிக்கப்படும் துளசி மிக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது சொல்றாரு வந்து இந்தியாவில துளசியை ஏன் இப்படி மாடம் வச்சு வணங்குறாங்கிறது இப்பதான் தெரியுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு துளசிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு மாடம் வச்சு அதுல துளசி வச்சிடறாங்க கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் தோட்டத்துல இருக்கும் மாடத்துல துளசிதான் இருக்கும் அப்படி இந்த தாவரங்களுக்கு நாம் செலுத்தும் அன்பு வீண் அதனால நீங்க நிலம் வச்சிருந்தீங்க ஒரு பாட்டு பாடுங்க அந்த நெல் இசையால் பயிர் வளர்கிறது என்று ரஷ்யாவில் கண்டுபிடிச்சானே அது எதனுடைய தாற்பயம் என்று சொல்லுகிறார் அப்படி இந்த இரவு என்ற கண்ணி என்ன பண்றாங்களா அன்போடு அந்த பாத்திகளுக்கு நீர் வார்த்து அந்த பகல் என்ற விதை முளைவிடட்டும் என்று விவசாயம் பண்ணுகிற போது அக்கறையோடு அந்த பயிரிடுகிற அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு உத்தியன்னு உத்தியன்ன மேலே கிளம்புகின்ற அர்த்தம் அதாவது ஸ்ப்ரவுட்டி உள்ளிருந்து வெளியே பெறப்பட்டது அது வந்து ஒரு சிருஷ்டி பகவானுடைய சிருஷ்டியில பல அதிசயங்கள் ஒரு முருங்க கிளைய வெட்டுங்க நல்ல உயிரோடு இருக்கிறதுல அத வீட்டுல வந்து ரெண்டா இப்படியோ அப்படியே வெட்டி பாருங்க வெறும் மரம் தான் ஒண்ணுமே இன்னொரு துண்ட அதே மாதிரி நிலத்துல வச்சு அடியில மாட்டு சாப்பிடு தண்ணி ஊத்துனீங்கன்னா எண்ணி எட்டாவது இலை வருது அந்த இலை எங்க இருந்து வருது வெறும் கட்டையா இருந்த உள்ளுக்குள்ள இருந்து இலை எப்படி வருது ஆச்சரியமா இருக்கு இல்லையா இது பகவத் சிருஷ்டி எதிலிருந்தும் எதுவும் உருவாகலாம் ராகவேந்திரர் ஒரு சவால் விட்டான் நீ பெரிய மகான் சொல்றிய இந்த உலக்கையில இலவரும்படி பண்ண அப்படின்னு மாவு இடிக்கிற உலக்கைய அவர் என்ன பண்ணாரு ஏழு நாள் மிருத்யுஜய மந்திரம் ஜெபிச்சு தண்ணீர் விட்டார் எட்டாவது நாள் அந்த உலக்கப்புறம் ஒரே இலையா இருந்துச்சு அதை பார்த்து சுல்தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் அவனுக்கு அன்று முதல் இந்து மதத்து மேல இருந்து வெறுப்பே மாறி போச்சு இப்படி ஆளுனா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனோம் அப்ப பகவத் சிருஷ்டியிலே எதுவும் சாத்தியம் எதுல எதுவும் வரலாம் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க மகாபாரத காலத்திலே துரியோ உதனும் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணினா யுத்தத்துக்கு முன்னாலேயே போய் கிருஷ்ணன் கிட்ட நீ வந்து எங்கச்சிக்கு வரணும்னு கேட்டான் அவன் சொன்னான் அர்ஜுனன் முதலேயே வந்துட்டான் அதனால அவனுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டான் சரி ஓன் சைன்யத்தை கூடு ஒரு சத்தியத்தை கொடுன்னா என்ன சத்தியம்டானா ஆயுதம் எடுக்க கூடாதுன்னா ஆயுதம் நான் எடுக்க மாட்டேன் சத்தியம் அப்படின்னு அப்போ கிருஷ்ணன் ஒன்னு கேட்டு வச்சான் என்னடான குதிரை ஓற்ற சாரதி கையில சாட்டக்கம் பிடிச்சுக்கலாமே அது ஆயுதம்னு சொல்ல மாட்டேங்கலண்ணா இல்ல சொல்ல மாட்டேன் அடுத்தாப்புல எல்லா ரதங்கள்ல இருந்து எல்லாரும் சங்கு முழக்கிற போது என் குதிரையை ஓட்டுறதுக்கு நானும் ஒரு சங்கு ஊதலம்ல அப்படின்னாரு தாராளமாக ஊதிக்க அப்ப துரியோதனன் என்ன நினைச்சா சங்குதானே ஊதுனான்டான் ஆனா என்ன ஆச்சு மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிற போது எல்லாரும் சங்கு ஊதினாங்க கௌரவர் அணியிலே சங்கு ஊதப்பட்டது பீஷ்மர் ஊதினார் துரியோதனன் ஊதினான் அந்த துரோணர் அஸ்வத்தாமர் எல்லாம் ஊதினாங்க அவங்க ஊதி முடிச்ச உடனே பாண்டவர்கள் ஊதினார்கள் பாண்டவர்கள் ஊதி முடிச்ச பிறகு இவர் சோலவா ஒரு கான்செர்ட் கொடுக்கிறார் வேகமா துடிக்குது பட பட துடிக்குது அவனவனுக்கு கையில் இருக்கிற ஆயுதம் கீழே விழுது அப்ப வந்து எல்லாரும் சொன்னாங்க துரியவனுடைய மகாராஜா அவங்க சங்கு ஊதுனா வில்ல கெட்டியா பிடிக்க முடியல வயிறு போட்டு பிசையுது பிபி ஏறுது கைகால நடுங்குது அதுக்கப்புறம் அந்த மகாபாரத யுத்தத்துல பதினெட்டு நாளும் கிருஷ்ண வெறுமனை சங்கு ஊதிய பேர் காலி பண்ணுமா இந்த பாண்டவர்கள் கௌரவர்களோடு மோதிக்கிட்டு இருக்கிற போது ரொம்ப டென்சான நேரத்துல இவனா அவனாங்கிற சமயத்துல இவன் எடுத்துருவான் சங்க இப்ப ஊதுனான்னா அவ்வளவுதான் எளிமி பார்ட்டி அவுட்டு இத பார்த்தான் துரியோதனன் சே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சங்கு எடுக்கப்படாதான்னு சொல்லி நம்ம சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாம பத்தியாவன் அப்படின்னு சொல்லி அன்று வருந்தினான் அப்போ பகவான் நினைச்சான்னா எதிலிருந்தும் எதையும் உண்டு பண்ணனும் ஒரு சாதாரண சங்க ஆயுதமாக்கிட்டான்ல அதுபோல இங்கே இந்த பூமியிலிருந்து சூரியனை நான் விளைவிக்க வர முடியும் அந்த ஆற்றல் எனக்கு உண்டு என்று இரவு தேவதை நினைத்தாள் உத்தியன்னு பால பிரபால பிரதி பால பிரபாலப் பிரத்தினா இது இளம் தழிர்கள் பாலனா இளம் பிரபலம் என்றால் தளிர்கள் வடிவம் இந்த போன்ற ருச்சி என்றால் கதிர்கள் இப்போ சூரியனை இலைகள் எது அப்படின்னா அவனுடைய அந்த இளம் கதிர்கள் தான் மெல்ல வருதில்லை அந்த ஒளி காலை ஒளியை பார்த்தா நேர நேக்க டையில போல இருக்கும் காலை வெயில நடக்கிறது ஆனந்தம் மாலை வெயிலையும் நடக்கிறது ஆனந்தம் அந்த இளம் கதிர்கள் அது பிரம்மாவுக்கு செமம் சூரியனை என்ன சொல்றாங்க அதிகாலையிலே பிரம்மாவாகவும் மத்தியானத்திலே ருத்ரனாகவும் மாலையிலே விஷ்ணுவாகவும் அவன் இருக்கிறான் மத்தியானம் பன்னெண்டு மணி வயில சம்ஹாரமூர்த்தி நம்மளை போட்டு புசுக்கிறான்ல காலையிலே மூடி கிடக்கும் மலர்களெல்லாம் கட்டவிழ்கின்றன தளிர்க்காத இளம் தளிர்கள் எல்லாம் தளிர்க்கின்றன செடிகள் வளர்கின்றன கொடிகள் படர்கின்றன மாலை பொடுகு என்னடான ரம்யமா இருக்கு காக்கும் கடவுள் விஷ்ணுதான் அதை பண்ணுவார் நீங்க மார்னிங்லேயும் சூரியன் இளம்பெயிலா தான் இருக்கு ஈவினிங்லயும் சூரியன் இளம்பெயிலா தான் இருக்கு ஆனா ஜோடி ஜோடியா பார்க்கல போய் உக்காரது மாலையில தான் ஏன்னா அந்த மாலையில தான் மனசுக்கு ஒரு ரம்யத்தை ஏற்படுது அங்க காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவாய் அன்று அப்பொழுது சூரியன் காட்சி தருகிறான் அப்போ பிரம்மாவாக இவன் தோன்றுகிறான் பால பிரபால பிரதிமரு அந்த ஒளியானது மேல பட்டா போதும் சில பேர் வந்து கோவிலுக்கு வர்றாங்க நடசாத்தி இருக்கு அது திரை போட்டிருக்குன்னா வெளியே இருந்தே சரி உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டு போட்டு தட போடா அங்கேயே ஒரு சூட தேட்டி வச்சுட்டு போயிடுறாங்க சினிமா தியேட்டர் வாசலில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருப்பாங்க ஆனா கோவிலுல ஒரு அஞ்சு நிமிஷம் காத்திருக்கிறது எங்களுக்கு பொறுமை இல்லை ஒரு இந்த இஞ்சிமேட்டு அழகிய சிங்கர்னு ஒருத்தர் அழகிய சிங்கர் என்றால் ஜியர் நரசிங்க பெருமாளுடைய உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இஞ்சிமேடு அவருடைய ஊர் எஞ்சிமேட்டு அழகிய சிங்கர் அவர் ஜியர் ஆகுறதுக்கு முன்னால பூர்வாசிரமத்துல ஒரு தடவை மதுராந்தகம் ராமரை போய் சேவிக்கிறதுக்கு போனாலும் ஏரி காத்த ராமர் அப்ப இவர் போன நேரத்துல திரை போட்டு இவர் வந்து ஒரு மூங்கில் தட்டு நிறைய பழங்களும் புஷ்பங்களும் கொண்டு போயிருக்காரு கொண்டு போயிருக்கிறான சரி திரை விளக்கின பிறகு ராமரை சேவிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பு அது பாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காமணி அரை மணி ஆகுது அர்ச்சகம் வரக்கணும் இவருக்கு என்ன கோட்பாடுன்னா எம்பெருமானுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்த பழத்தையும் புஷ்பத்தையும் திரையில வைக்கப்படாது அத கையிலே எழுந்திட்டு இருக்கணும் நேரம் ஆக ஆக வயசானவர் இல்லையா அதனால வந்து இந்த கையில் மாத்தி அந்த வலிக்குது தோண்டு போச்சு என்ன சொன்னர் ஒருத்தர் விஜயராவாச்சாரியாக அடியன் கொஞ்ச நேரம் வச்சுருமா அந்த பாக்கியம் கொடுங்க அப்படின்னா அப்ப அவர் சொன்னார் இது சுகமான சுமையப்பா இதை நான் தான் சுமக்கணும் பகவான பாக்க வந்துட்டு அந்த பொருளை என்னால சுமக்க முடியலன்னு அதுக்கு கூலிக்கு ஆள் போட்டா இது நல்லா இருக்கா ஒரு கணவன் இன்னொருத்தனை கூலிக்கு போட்டு இன்னைக்கு எனக்கு பதிலாக என் மனைவி கிட்ட போதும் இது சுகமான சுமை ஒரு தாய் தன் குழந்தைய தூக்கிறதுக்கு ஒரு நாளும் சிரமப்பட மாட்டேன் ஒரு பாட்டு மண்ணுக்கு மரம் மரத்துக்கு இலை பாரமா பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரமானு ஒரு பாட்டு பண்ணும் அருமையான பாட்டு அது மாதிரி இது ஒரு எனக்கு பாரமாகாது என்று நடுங்க கரங்களோடு நெடுநேரம் வைத்திருந்து பொறுத்திருந்து அதை இது பண்ண நம்மாழ்வாறு ஒரு பாசுரத்துல சொல்ற சுமந்து மாமூலர் நீர் சுடர் கொண்டு சுடர் கொண்டு அப்படின்னு அதாவது பெருமாளுக்கு கொண்டு வரும்போது மலரையும் தீபத்தையும் மற்றதெல்லாம் வந்து நாமே சுமந்து கொண்டு வரணும் நீங்க பணக்காரர் இருக்கிறதா ஒரு வேலை காரணம் வச்சுடே இந்த வாழைப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வா நான் பெரிய பந்தாவா முன்ன போவேன்னு சொல்லி சாமிக்குரிய நைவேத்திய பொருளை தூக்குறதுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சு நீங்க கம்பீரமா வரக்கூடாது அத மாதிரி அபச்சாரம் வேற எதுவும் இல்லை அதனாலே நம்மாழ்வார் மூன்றாவது திருவாய்மொழியில வந்து மூன்றில் மூன்றில் ஏழு அதாவது சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்று பாடுகிறார் அதை அன்றுதான் கண்டேன் என்று பார்த்தத்தை பார்த்த ஒருவர் எழுதுகிறார் பொறுமை அதாவது நேரமானாலும் பரவாயில்ல நாம செய்ய வேண்டிய விலைய நாம தான் செய்ய வேண்டும் அதை பொறுத்திருந்து அந்த பகவானுடைய அருட்கதிர்கள் அந்த பார்வை நம்ம மேல பர்ற வரைக்கும் பொறுத்திருந்து அந்த காணிக்கையை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து திரை போட்டு பிறகு திரை விலைக்குனா நீங்க சிதம்பரம் போய் பாருங்க நடராஜர் சன்னதியில மாலையில திரை போட்டிருப்பாங்க தீட்சிதர்களும் பக்தர்களும் சேவிக்கிறவங்க தான் அவங்க என்னமோ பத்து வருஷம் அந்தமான் தீவில் இருந்துட்டு இப்ப வந்திருக்கிற மாதிரி சிவ சிதம்பரம் சிவ அவங்க எவ்வளவு ஒரு ஆர்வமா அங்க போய் வணங்குறாங்கன்னா அவங்க அந்த தெய்வத்தின் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு ஒரு பக்தி தான் அது போல இந்த பால பிரபான உங்களை காப்பாற்ற கதிராயிட்டதுன்னா இந்த வாழ்த்து உங்களுக்கு அப்ளை ஆகாது எவன் ஒருவன் இளம் அதாவது அதிகாலையிலே த ரைசிங் சன் அவனுக்கு தான் இந்த ஸ்லோகம் அப்ரோச் ஆகும் நீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில பாத்துக்கிட்டு இதை பாடுனீங்கன்னா ஏண்டா தூங்கு மூஞ்சி பயல எந்திரிக்கிறது பதினொன்றரை மணி பல்லு வளர்கிறது பதினொன்றரை முக்கா சூரியனை பாக்குறது பன்னெண்டு மணியாடா உனக்கு இந்த ஸ்லோகம் இல்லடா இந்த மையூருகி உனக்காக சூரிய சதகம் பாடலடா என்ற அந்த இளஙதிர்கள் தான் உங்களை காக்கும் அப்படின்னு அழித்து சொல்றேன் அகக அகப்பாதபகிறார் அகன பகல் பொழுது அகோராத்திரி நான் தவித்தேன் அகோ நான் தபம் செய்தேன்னு சொல்லுவான் இங்கே அகப்பாதப்பக நான் வந்து ஒரு விருட்சம் ஒரு மரத்தை வெளி வைத்தேன் அந்த மரம் என்ன மரம் என்றால் பகலாகிய மரம் பகலை உண்டு பண்ணும் சூரியன் ஆகிய மரம் பாதப்பரம் அர்த்தம் பாதப்ப அகப்பாதப்ப என்றால் பகலாகிய அந்த பிராக் என்றால் உச்சியிலே பிரரோக அதாவது இளம் பிராக்ங்கிறதுக்கு கிழக்குன்னு அர்த்தம் உண்டு இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ணணும்னா அந்த மரத்தின் உச்சியிலே அந்த இலை தழுர்கிறது அதாவது கவிஞனுடைய கற்பனை ஒரு கற்பனை எந்த அளவெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறத இங்க இந்திய இலக்கியங்களில் பார்க்கலாம் ஒரு நகைச்சுவையான ஒரு கற்பனை பாருங்க ராமகவிராயர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தார் அந்த காலத்துலாம் வந்து காசை வந்து ஒரு சின்ன சுருக்குப் போயில வச்சு இடுப்புல வச்சிருப்பாங்க இவர் உச்சிப்பிள்ளையாரை சேவிக்கிறதுக்காக மத்தியானம் காலமில்லாத காலத்துல போயிட்டாரு நடத்திற்குல வெளியில சென்னையில படுத்திருந்தார் எவனோ ஒருத்தன் அந்த சுருக்கு பையன் மட்டும் லாவிட்டு போயிட்டான் இவர் செலவுக்கு வச்சிருந்த காசு போறோம் அதுலதான் இருந்தது முழிச்சு பார்த்தா காசா காணும் உங்களுக்கு வேற இடத்துல திருட்டு போனா கோபம் வரும் அது கோவில்ல திருட்டு போனா ரொம்ப கோபம் வரும் இந்த சாமிய கும்புறதுக்குன்னு வந்தா உள்ள காசும் போச்சுப்பார் அப்படிமா ஒரு தடவை இப்படிதான் பெங்களூர்ல ஒரு ஆள் வந்து நான் ராகவேந்திரன் மந்திராலயத்துக்கு போய் ராகவேந்திர சேவிச்சிட்டு நிமிந்தங்க பின்னால வச்சிருந்த பணம் புறம் போச்சுங்க எழுநூத்தி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு இங்க ராகவேந்தர் பண்ணலாமா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க ராகவேந்திர விடுங்க பேண்ட்டுக்கு பின்னால பாக்கெட் வச்சு தைக்காதீங்க முதல்ல அப்படியே தைச்சாலும் பணத்துக்கு வைக்காதீங்க அப்படியே பணத்தை வச்சாலும் பட்டன் போடுங்க ஜிப்பு போடுங்க என்கிட்ட தான் பணம் இருக்கு பாருன்னு சொல்லி பாதி நோட்டு உள்ள பாதி நோட்டு வெளியே வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சு காமிச்சிங்கன்னா பின்னால நீங்க ஓ தேங்கு வெரி மச் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவான் நானே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்னங்க அப்படி சொல்றீங்க இன்று முதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாடம் அந்த காலத்தில் இந்த இந்த இடத்துல பாக்கெட் வைப்பாங்க அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டத்தை போது உள் பாக்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க எதுக்குன்னா ஹிரதயத்துக்கு பக்கத்தில் மகாலட்சுமி ஆகிய காசை வச்சுக்கணும் அதை கூட இங்கே வைக்கிறீங்களா அது என்ன இடம் யோசனை பண்ணி பாருங்க மகாலட்சுமி நீங்க கொடுக்குற மரியாதையாது அந்த மாதிரி இடத்துல காசை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுபோல இந்த கோவில்ல இறை வழிபாடு செய்ய வந்துட்டு நாம ஒரு பொருளை எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பிள்ளை காணா போச்சு ஒரு காசை காணா போச்சு பரிசு காணா போச்சு நகை காணா போச்சுன்னா ரொம்ப வயித்தரிச்சலா இருக்கும் பொங்கிய சம்பாதிக்கிறதுக்கு அங்கே போனா உள்ளதையும் எழுந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் மீனாட்சி கோயில் திருவிழாவை கொண்டு போனால் என் மக மூணு வயசு மகள எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா அத்தான் மீனாட்சி உன்னை பார்க்க வந்ததுக்கு இதானி கொடுத்த கூலியா அப்படின்னு போட்டு தாளிச்சு எடுத்துருவாங்க அது மாதிரி இவர் உச்சி பிள்ளையார பாக்க வந்தா சுருக்கு போய் போயிடுச்சு உடனே கோபம் வந்துருச்சு அவர் பிள்ளையார பார்த்து ஒரு பாட்டு பாடுறார் திருடினது வேற யாரும் நீ தானா திருடுன உன்னை பார்க்க வந்ததுக்கு நீ தான் திருடுன ஒரு பாட்டு பாடுறாரு என்ன சொல்றார் தம்பியோ பெண் திருடி உன் தம்பி இருக்கான முருகன் அவன் பிரி ஓகேண்ணா அவன் வள்ளி தெய்வானு எப்படி யாருன்னு பண்ணா தெரியாதா அவன் பொம்பளை திருடி தாயாருடன் பிறந்த வம்பனோ நெய் திருடி ஆறு உங்க அம்மா பாருவதைக்கு அண்ணன் யாரு கிருஷ்ணன் அவன் நீ திருடி மாயனாம் அம்புகியில் மூத்த பிள்ளையாரே முடிச்ச விழ்த்து கொண்டீரே கோத்திரத்தில் உள்ள குணம் உன் பரம்பரையே திருட்டு பரம்பரை அப்போ நீ தான் முடிச்ச விடுத்துக்கிட்ட வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இது கோத்திரத்தில் உள்ள குணம் உங்க அப்பா அம்மா எல்லாருமே அப்படித்தான் உங்க அப்பா சிவன் என்ன பண்ணாரு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணி தெரியாமல் அந்த மகளை கடத்திட்டு போயிட்டாரு முருகன் வலியை கடத்திட்டு போனான் கிருஷ்ண நெய்யை திருடிட்டு போனான் நீ முடிச்சுக்காம இருந்தா தான் ஆச்சரியம் முடிச்ச வைத்துக்கிட்டீங்களே போ இது கோத்திரத்தில் உள்ள குணம் குடும்பத்துக்கு குணம்டா அப்படின்னு அதாவது கவிஞர்கள் ஒரு கோபத்திலே தெய்வத்தை வஞ்சா அது வந்து அவர் நிந்தாஸ்ததியாக ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப அம்மாவை பார்த்து சின்ன குழந்தை என்ன பண்ணும் அம்மா வந்து தனக்கு கொடுக்காம ஏதோ பழம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க மாதளம்பழம் சாப்பிட்டுருக்கா அந்த மாதுளம்பழத்தை சின்ன குழந்தைக்கு கொடுத்தா மார்கழி மாதம் சளி அதனால அந்த குழந்தைக்கு வேற சாப்பிடறதுக்கு பூரி கொடுத்துட்டு இவத்தை தின்னுட்டு இருக்கிறான் அந்த குழந்தை இது கேட்குது இதை கொஞ்சம் குடு அப்படின்ட்டு இல்லடா இது உரைக்கும்டா இதை சாப்பிட்டா தொண்டையெல்லாம் எரியும்டா கண்ணுல தண்ணி வரும்டா நான்தான்டா திங்கலாம்னு சொல்லி திண்டுக்கிட்டு இருக்கு இந்த குழந்தை பாக்குது அம்மா கண்ணுல தண்ணியும் உறக்கானா உரைக்கிற மாதிரியும் தெரியல அதை ஒவ்வொன்னு முழுங்கிற போது பார்த்தா முகம் பிரசன்ன இருக்கு இந்த அம்மா பொய் சொல்றான் அப்படின்னுட்டு அம்மா குடுக்கணும்னு கேட்டு பாக்குது குடுக்கல அறிவு இருக்கா உனக்கு அப்படின்டுச்சு இப்ப இந்த அம்மா வந்து நம்ம குழந்தை வஞ்சிருச்சேன்னு சொல்லி அந்த குழந்தைய உடனே கழுத்தை திரும்பி போட்டுறது இல்ல வெட்டிடுறது இல்ல சரி நம்ம குழந்தைதான் ஒரு கோபத்துல வையுது அப்படின்னு ஏத்துக்கிறாங்க இல்லையா அது மாதிரி தெய்வத்தை பார்த்து பக்தர்கள் வைக்கிற போது அவர் அந்த மாதிரி பெருந்தன்மையா எடுத்துக்கிறாங்க பாதபம் அதாவது மரம் உச்சியிலே பிரரோகன ஸ்ப்ரவுட்டிங் அதாவது முளைக்கிறது என்ன முளைக்கிறது என்றால் அழகான கதிர்கள் முளைக்கிறது அந்த கதிர்கள் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அங்கிருந்து இங்கு இருக்கிற பூமியில் இருக்கிற மாநிலர்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிறது உபனிஷதம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் சூரியனுடைய கதிர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன பந்தனமா இருக்குது என்றான் கட்டு ஒரு ஆத்மா செத்த உடனே அது சூரியனுடைய கதிர்களை பற்றி கொண்டுதான் போகிறது வைகுண்டத்துக்கு போற ஆத்மா முதல்ல இந்த சூரியனுடைய கதிர்கள் ஆகிய சங்கிலியை சூரிய மண்டலத்தின் வழியா தான் போகுதுன்னு சொல்றான் இது நமக்கு சொன்னா புரியாது இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பந்தனம் ஒரு கட்டு செத்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஓஹோ இதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ தெரியாது அப்படி ஒரு பந்தனம் சூரியனுக்கும் எல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு இப்ப இந்த சூரியஸ்துகி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்காதீங்க கடவுளா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அது வெறும் கிரகம் அது வெறுமனே ஒரு ஒளி குவியல் தான் சொல்றவனுக்கும் கூட அவனுக்கும் அந்த சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு அந்த பந்தமானது நித்தியமான பந்தம் நீக்க முடியாத பந்தம் ஆத்ம பந்தம் அது வெறும் சரீர பந்தம் இல்லை அதனாலதான் கண்ணில் உள்ள ஒளிக்கும் சூரியனுக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்ப வந்து இந்த பந்தனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற போது சில கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு விடுவோம் பத்திரிகையில் அது என்ன அஷ்டபந்தனம்னு பல பேர் அதை அக்கறைப்பட்டுக்கிறதே இல்லை நமக்கு புரியலை ஏதோ மேலே கும்பத்தில் அபிஷேகம் பண்ணுவா அதை பார்த்து தண்ணி கொஞ்சம் நம்ம மேலே விழுந்தா சரி விட்டுறாங்க அஷ்டபந்தனங்கிறது அந்த கர்ப்ப கிரகத்தில் மூலமூர்த்தியை கீழே இருக்கிற அந்த தளம் இருக்குதே அதோடு சேர்த்து இணைப்பதற்கு எட்டு மருந்துகளை கலந்து ஒரு கம்மாரி செய்து ஒட்ட வைக்கிறாங்க அந்த எட்டு மருந்துகள் சேர்ந்ததா அஷ்டபந்தனம் எட்டு வகையான கட்டு அந்த எட்டு என்னன்னு ஒருத்தர் கேட்டார் அது வந்து நீங்க ஒன்னும் அஷ்டபந்தனம் பண்ண போறது இல்லை இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கொம்பு நீங்க நாட்டு மருந்து கடையில் போய் கேட்ட கொம்பு அரக்கு கருங்குங்கிலியம் சுக்கான் காவிக்கல் வெண்மெழுகு வெண்ணெய் செம்பஞ்சு சாதிலிங்கம் இந்த எட்டையும் கலந்து அந்த விக்கிரகத்தோட நீங்க இது பண்ணீங்கன்னா அப்படி பேப்படியா பிடிச்சிடும் அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த எந்த தாவரத்திலிருந்து என்னென்ன வர்ணங்கள் கிடைக்கும் என்னென்ன தாவரத்திலிருந்து கம் கிடைக்கும் அதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல மாவு இல்லையா உளுந்த மாவு நீர் கலந்து இங்கே தோல்ல மேல போட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற எலும்பு வலுப்படும் இது வந்து அலோபத்திக் டாக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்க மாட்டேங்கிறான் உள்ளே இருக்கிற எலும்புக்கும் தோலில் பூசுகிற உளுந்து மாவுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எலும்பு முறிஞ்சு போனால் அதை மறுபடியும் செட் பண்ணி அதை கட்டுறபோது அந்த துணியில உளுந்து மாவை கலந்து தான் கட்டுவாங்க அந்த உளுந்துக்கு அப்படி சக்தி இருக்கு அதாவது ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை தாக்குகிறது ஊடுருவுகிறது தன் குணத்தை அங்கே பதிக்கிறது இந்த மியூச்சுவல் இன்ஃபுளுவன்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு சயின்ஸ் வளரலை இந்த சயின்ஸ் வளரலை என்ன சொல்றாங்க ஒரு காத்து அடிச்சா கூட எங்கிருந்து வர்ற காத்து அந்த காத்துக்கு என்ன எஃபெக்ட் அதான் மகான்களை பாருங்க சத் சங்கத்துல இருங்க மூச்சு காத்து உங்க மேலப்பட்டாலும் உங்க பாவங்கள் போகுதுன்னு சொல்றாங்க அதுபோல இந்த எட்டு பொருள்களும் கல் விக்கிரகத்தை அசையாத ஆண்டு கணக்கில் ஒரு திறன் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் இப்போ இன்னொரு முறை பாருங்க சம்சலாத் அபிநவ புவன உத்யானோகம் அப்படின்னு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்யட்டும் உதய சிரஸ் சக்கரவால ஆலபால உத்தியன்ன பால பிரபால பிரதிமருச்சியராக பாதப இதுல சூமான பொருள் ஒன்று இருக்கிறது என்ன அப்படின்னா தளிர் விடுகிற போது அந்த மரத்தினுடைய ஆணி வேரிலே அதற்கு உணவாக நீராக என்ன இருக்கிறதோ அதுதான் இலையாக மலர்கிறது அதனாலதான் வந்து சில நல்ல தாவரங்களுக்கு சில தகாத அமங்கலமான உரம் எல்லாம் போடக்கூடாது நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு எலுமிச்சம் செடி வைக்கிறவங்க எலுமிச்சம் மரம் வைக்கிறவங்க அதை நடக்கு முன்னால ஒரு நாயை பிடிச்சு அடிச்சு அதை புதைச்சு அது மேலே அதை வைப்பாங்க அதை நீங்கள் கேள்விப்படுறீங்களோ ரொம்ப தெரியாது ஏன்னா அந்த நாயினுடைய இறைச்சினாலே அது நல்லா உரம் பெறுமா முருங்கை மரத்துக்கும் அந்த மாதிரி செஞ்சு நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் என்னமா அதாவது அவங்க புரோட்டீன் இருந்தால் அது நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதனுடைய குணம் என்னென்னா அப்படி வர அந்த எலுமிச்சை மரத்தினுடைய எலுமிச்சை மரத்தை கொண்டு போய் சாமிக்கு வைக்கக்கூடாது அது மகா அபச்சாரம்னு சொல்லியிருக்கு ஒருவேளை நிறைய பழம் கிடைக்கலாம் அந்த பழத்தை வேற வியாபாரத்தை வச்சுக்கலாம் ஆனா அந்த பழத்தை ஒருத்தன் வாங்கிட்டு போய் அதை சாமி சனத்துல கொண்ட வச்சு அந்த பாவம் உங்களுக்கு தான் இந்த யாமினி தேவி என்ன பண்றானா சூரியன் உதிப்பதற்கு அவள் வார்க்கும் உர நீர் எதுனா அப்படின்னு கேட்டா சந்திரனுடைய ஒளின்ற இப்ப விஷயம் என்னன்னா சூரியனிடம் சந்திரன் ஒளியை பெறுகிறான் அப்போ சூரியனுடைய ரிஃப்ளக்டட் லைட் தான் சந்திரன் ஆனா வந்த ஒானது குளிர்ச்சி என்ற ஒரு மாற்றத்தை அடைகிறது வெடிச்சம் வாங்கினால மத்தியான பன்னெண்டு மணிக்கு சூரிய ஒளிய ரோட்ல இருந்து ஒரு பையனை அடிக்க சொல்லுங்க உங்க மூஞ்சியில கண்ணாடியில பட்டு உங்க மூஞ்சிக்கு வந்து ஜில்லு நிடுகாது அதே வெப்பம்தான் வருவாங்க ஆனா சந்திரனில பட்ட உடனே அது ஏன் குளிர்ச்சியா மாறுகிறது என்றால் சந்திரனுக்குள்ளே நாராயண பெருமாள் அங்கே ஒரு தன்வந்திரி போன்ற ஒரு வடிவிலே அங்கு இருக்கிறார் அவர் வலக்கையிலே தயிர் சாதம் வச்சிருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது அது குளிர்ச்சி தரக்கூடிய கிரணங்களாக சூரிய கிரகணங்கள் அது மாற்றுகிறது அப்படின்னு சூரியனுக்கு வாழ முடியும் தாழ வைக்கவும் முடியும் அவனுடைய வாழ வைக்கும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக பகவான் இப்படி ஒரு காம்பன்சேஷன் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இரவெல்லாம் இரவு கண்ணிகை சந்திரனுடைய ஒளியை பாய்ச்சி சூரியனை விடைய வைத்தாள் அப்படின்னு சூரியன் வந்து மழை பெய்யறதுக்கு என்ன பண்ணுது பூமியில் இருக்கிற நீரைத்தான் மேகங்கள் மூலமாக எடுத்து இன்னொரு இடத்துல இது பண்ணுது அப்போ ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன் இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் எல்லா இயற்கையின் தத்துவங்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கு அதுல நீங்க ஜோசியத்துல பாத்தீங்கன்னு சூரியன் சந்திரன் இது ரெண்டுமே வலுவான பிவட் பாயிண்டா சொல்லுவாங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்குற நேரத்தை லக்னம்னு சொல்றாங்க அதே மாதிரி சந்திர லக்னம்னு லக்னம் சொல்லுவான் ஜென்ம லக்னம்னு ஒண்ணு சந்திர லக்னம்னு ஒண்ணு சூரிய லக்னம் மூன்று லக்னங்கள் முக்கியமானவை ஆறாம் இடத்துல சனி இருந்தா எதிரி அழிஞ்சான் ஜென்ம லக்னத்துக்கு ஆறுல சனி இருந்தா இன்னப்பவர் சந்திர லக்னத்துக்கு ஆறுல சனி இருந்தா இன்னப்பவர் சூரிய லக்னத்துக்கு ஆறுல சனி இருந்தா இன்னப்பவர் மூணா பிரிச்சு சொல்றான் அப்படி சொல்லும் மற்ற கிரகங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஜென்ம லக்னம் அடுத்தாப்புல சந்திர லக்னம் அடுத்தாப்புல சூரியன் தாங்கி நிற்குது என்ன தெரிகிறது என்றால் அடுத்தபடியாக ஈடுகொடுத்து ஒளியும் ஒளியும் வந்து மியூச்சுவலி கராலரி சப்ளமெண்டரி அண்ட் காம்பிளமெண்டரி அப்படிங்கிற ஒரு மகத்தான தத்துவத்தை இங்கே சொல்றேன் சூரிய ஒடியும் சந்திரபுடியும் ஒன்றுதான் சிலவித மாற்றங்களோடு இந்த உலகிலே இரவுத் தன்மையினாலே வாழ்விக்கப்பட வேண்டிய சில உயிர்கள் பகல் தன்மையினாலே வாழ்விக்கப்பட வேண்டிய சில உயிர்கள் என்று இரண்டாக பறித்திருக்கிறான் மனுஷன் தண்ணீரை போனா செத்து போறான் மீன் நிலத்துக்கு வந்தா செத்து போகுது இதுக்கு அதிகமன் அதுக்கு இதன் வச்சிருக்கிறான்ல அவரவருக்கு எது நல்லதோ அந்த மாதிரி வச்சிருக்கிறான் இன்னும் சில விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய சில தத்துவங்களை பார்க்கிற போது இப்ப சமீபத்தில் சுனாமி அலையை பத்தி விவரிச்சாங்க என்னடாண்ணா பூமிக்கு அடியிலே ஐம்பது மைல் உயரம் உள்ள பல தட்டுக்கள் இருக்கின்றன ஒரு தட்டுட உயரம் ஐம்பது மைல்னா அது எவ்வளவு பெரிய தட்டுன்னு பாத்துக்கோங்க அந்த தட்டுக்கள் எல்லாம் கல்லாலன தட்டு மண்ணாலான தட்டு களியாலன தட்டு நெருப்பாலான தட்டுன்னு பல தட்டு இருக்குது நடு மையத்திலே தக தக தகதக்கூடிய எரிமலை தான் இருக்குது வெறும் நெருப்பு குழம்பு இருக்கணும் சூரியன் எவ்வளவு நெருப்பு குழம்பா இருக்கிறானோ அப்படி ஒரு நெருப்பு குழம்பாக பூமியினுடைய நடுமத்தி இருக்கிறது அங்கிருந்து புறப்படக்கூடிய இதுதான் எரிமலையாக வந்து வெடிக்கிறது சமுதிரத்துல சில சமயத்துல கொதிப்பு வர்றதுக்கு காரணம் அதுதான் என்று பூமி ஆய்வாளர்கள் அதை போட்டோ எடுத்து சொல்ற ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க பூமியின் நடுமத்திலே காந்தம் இருக்கிறது காந்த சக்தி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது குளிர்ச்சி இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து உன்னோட ஒண்ணு கலந்து ஒரு பேலன்ஸா இருக்கிற போதுதான் நம்மளால வாழ முடியுது மற்ற கிரகங்கள்ல ஏன் மனுஷன் வாழ முடியல இந்த மாதிரி பேலன்ஸ் அங்க இல்ல அங்க வாழக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ற ஒரு கலவை அங்க இருக்கு இதெல்லாம் யார் அமைச்சா இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும்னா இவ்வளவுதான் உப்பு இவ்வளவுதான் உறப்பு இவ்வளவுதான் பருப்பு இவ்வளவுதான் மிளகா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது மாதிரி பூமியை படிக்கிற போது பகவான் இங்கு வாழக்கூடிய உயிர்களுக்கு இவ்வளவு குளிர்ச்சி இவ்வளவு வெப்பம் இவ்வளவு தண்ணீர் என்று அவரு அமைப்பு வச்சிருக்கிறான் அதனுடைய ஒரு ஒரு சாயதான் இந்த சுலோகத்துல நம்ம பார்க்கிறேன் அந்த மயூரகவி சூரியனையும் சந்திரனையும் பகவான் படைச்ச போது அதுல ஒரு மியூச்சுவல் பேலன்சிங் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மகத்தான விஞ்ஞான தத்துவத்தை இதை சொல்லுகிறான் இதை இன்னொரு முறை படித்து விட்டு இதை முடித்து விடுகிறேன் ोको मुद्द उचर पाद प्ररो இன்றைய உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய அமர் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வர சனிக்கிழமை மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு விடுமுறை அதனாலே சனிக்கிழமை வர வேண்டாம் என்று மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் மீதி நாள் எல்லாம் வழக்கம் உண்டு மீண்டும் அடுத்த புதன்கிழமை நாம் சூரிய சேர்க்கிறதுக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்